நடந்து மற்றும் ஆகிய இரு அத்தியாயங்களும் தன்னை ஓதியவர்களுக்காக பரிந்துரை செய்வதற்கு போட்டி போடும் என்று நபி சொல்லு அனிஹிசல்ல கூற நான் கேட்டுள்ளேன் முஸ்லிம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து